அப்போது அல்லாஹ் இன்னாரை நான் மன்னிக்க மாட்டேன் என்று கூறி என் மீது அதிகாரம் செலுத்துபவன் யார் இதோ நான் அவரை மன்னித்து விட்டேன் மாறாக உன்னுடைய நற்செயலை வீணாக்கிவிட்டேன் என்று கூறுவான் என்று நபி சொல்லமாக அனைவருசல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஆறு இரண்டு